அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாழ்வுண்ட நீரை தலையாளே தான் தருதலா என்ற அவ்வையின் அடிதொட்டு வணங்கி மகிழ்கிறேன் நாட்டில் அடிமைகளாக மக்கள் இரு காலம் ரமாபபுரியில் ஓர் அடிமை தன் முதலியை விட்டு தப்பித்து காட்டுக்குள் ஓடிவிட்டான் அவன் காட்டில் இருந்தபோது ஒரு சிங்கம் நொண்டி அவன் பக்கத்தில் வந்து காலை தூக்கி காட்டியது அடிமை கொஞ்சமும் பயப்படாமல் அதன் காலை பிடித்து பார்த்தான் அதில் ஒரு முள் தைத்து இருந்தது அதை பிடுங்கி எரிந்து காலை தடவி கொடுத்தான் வழி நீங்கிய சிங்கம் காட்டுக்குள் ஓடி மறைந்தது சில காலத்துக்கு பிறகு காட்டில் அந்த அடிமையை பிடித்து அக்கால வழக்கப்படி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள் ஒரு சிங்கத்தை பல நாட்கள் போட்டு மரண தண்டனைக்குள்ளானவன் மீது அதை ஏவி அவனை கொள்வதுதான் அக்காலத்தில் மரண தண்டனை நிறைவேற்றும் முறையாக இருந்தது அதே அந்த அடிமை மீது சிங்கத்தை ஏவினார்கள் சிங்கம் வேகமாக அவனை நோக்கி பாய்ந்து வந்தது அவன் அருகில் வந்ததும் சற்றே தயங்கி நின்று அவனை உற்று பார்த்தது முன்னோர் காலத்தில் தன் காலில் குத்திய முள்ளை எடுத்துவிட்டவன் தான் அவன் என்பதை அறிந்ததும் நாய் போல நின்று விட்டது அடிமையும் அந்த சிங்கத்தை அடையாளம் கண்டுகொண்டு அதை தடவி கொடுத்தான் இந்த காட்சியை கண்டதும் அரசனும் அங்கு கூடியிருந்த மக்களும்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 ஆச்சரியனர் சிங்கம் ஏன் அவனை அடித்துக் கொள்ளவில்லை என்ற விவரத்தை அந்த அடிமை எல்லோருக்கும் நடந்த செய்திகளை அழகாக கதையாக சொன்னான் அதை கேட்டு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்த அரசன் அந்த அடிமையை விடுதலை செய்து சிங்கத்தையும் காட்டில் கொண்டு போய் விட்டுவிடுமாறு உத்தரவிட்டான் செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் என்கிறார் வள்ளுவர் ஒருவருக்கு எதுவுமே செய்யாதிருக்கும் போது தனக்கு செய்த உதவிக்கு இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது என்கிறார் வள்ளுவர் எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் அந்த அடிமை சிங்கத்தின் காலையில் குத்தியிருந்த முல்லை எடுத்துவிட்டு அதன் வழியை போக்கினான் அதனால் அவனுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று பலரும் அச்சப்பட்டு எதிர்நோக்கும் யாருமே சற்றும் எதிர்பாராத வகையில் அவனிடத்தில் அந்த சிங்கம் அன்புடனும் நன்றியுடனும் நடந்து கொண்டு அவனுக்கு எந்த துன்பமும் செய்யாமல் சென்றது அதுபோல் தனது துன்பத்தை ஒழித்தவரின் நட்பை ஏழு பிறவிகளிலும் சாந்தோர் பெருமக்கள் மறவாது போற்றுவார்கள் என்று வள்ளுவருந்தகை மிக அழகாக கூறுகிறார் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமந்துடைத்தவர் நட்பு என்கிறார் அதாவது பிறர் செய்த உதவியை நாம் ஒருபோதும் மறவாமல் இருப்போம் பிறருக்கு முடிந்தவரை உதவி வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துளியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துகுமர சுவாமி